விருசாகு ஜிதாய ஜிதா மகாபாரதா இந்த உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு வேதவியாசர் கடைந்து கொடுத்த மமுதம் ஐந்தாவது வேதமாக போற்றப்படுகிற மகாபாரதம் அதில் யக்ஷப் பிரஷ்னம் மிக நம்முடைய எண்ணத்தை உள்ளத்தை கவரக்கூடிய ஒரு பகுதி யாருக்குமே ஒரு விஷயத்தே வரிசா உரை நடை படித்து கொண்டே போ அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அதை பிரிச்சு பேராகிராஃப் பண்ணி அதுக்கு ஒரு பத்து கேள்வி பதிலாக மாத்தி அப்படி படிக்க சொன்னா நல்லா இருக்கு மொழியம் பாட புத்தகமே படிக்கிறோம் பாட புத்தகத்தையும் அப்படி அப்படியே திரும்ப போய் பரீட்சையில் எழுத சொல்றது இல்ல பாடத்தை படிச்சது சொல்ற அதுலேருந்து பிரிச்சு பிரிச்சு கேள்வி கேட்கிறார்கள் கேள்விக்குத்தான் பதில் அப்ப அத கேள்வியா மாத்தி பதிலா சொன்னா தான் இந்த பாடம் நம்ம மனசுல நல்லா பதியுங்கிறதை வழக்கத்திலேயே பார்க்கிறோம் அதே போல எத்தனையோ தர்மம் இப்ப இந்த இடத்துல இருக்கிற தர்மத்தை எழுதி வைக்காமல் அப்பதான் நமக்கும் மனத்தை ஈர்ப்பதா இருக்கும் மனசுல ஒருவேளை நூத்தி இருபத்தி நாலு கேள்வி நிகழ்ச்சி முடிஞ்ச பிற்பாடு நூத்தி இருபத்தி நாலு தான் எங்கெங்கிருந்தோ கேட்க போறது இல்லை நேர நேரம் கேட்டு இது என்னால உங்கள்கிட்ட வந்து கேட்க முடியாது நீங்களே உங்க குடும்பத்துக்குள்ள வச்சுக்க வேண்டியதான் இந்த நூத்தி மனப்பாடமே பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த நூத்தி இருபத்தி பதிலும் வெறுமனே மனப்பாடம் பண்ணி நெட்டுரு போட்டு சொல்றதுக்காக அல்ல இது ஒன்னொன்னே நாம உணர்ந்தா தான் வாழ்க்கையில கடைபிடிக்கவே முடியும் உணர்ந்துட்டோம்னால் அந்த கேள்விக்கு பதில் ரொம்ப சுலபம் இப்போ ஒருத்தர் ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்கார் ரொம்ப ட்ரெயின் டிரைவரா இருக்கார் நீங்க வருயின் ஓட்டுறத பத்தி இன்ஜின்ல இருக்கிறத பத்தி என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க பரீட்சை எழுதி மனப்பாடமா பண்றார் அதையே வாழ்க்கையா பழகி விட்டார் அதே போல ஒரு பைலட் இருக்கார் அந்த கார்பீட்ல இருக்கிற எண்ணத்தை பத்தி கேட்டாலும் அவர் ஒண்ணு மனப்பாடம் தேவையில்லை இது அதெல்லாத்தையும் விட முக்கியம் ஏன்னா ட்ரெயினை ஓட்டுறவர் ஓட்டிட்டு டியூட்டி முடிஞ்சு விடுச்சுன்னா இறங்கி விடலாம் பண்ணிட்டு இறங்கி போடலாம் ஆனா நாம எங்க இறங்கி போறது வாழ்நாள் முழுக்க இதையே கொண்டுதான் ஓட்டி ஆக ஒரு கேள்வியும் முக்கியம் ஒரு ஒரு பதிலும் முக்கியம் எழுபத்தி மூணாவது கேள்வி பதில் எதாலே சொர்க்கத்துக்கு செல்லவில்லை சங்காது பற்றுதல் இருந்தால் நோக்கி போக முடியாது பற்ற ஒழித்தால் தான் சொர்க்கத்தை நோக்கி செல்வோம் இத கீழ பாத்து அதுக்கப்புறம் இப்போ எழுபத்தி நாலாவது கேள்வி எழுபத்தி நாலாவது பதில் இப்ப நம்ம பற்றுதல் அறுக்கிறதுன்னு பார்த்தோமே அது எதில் இருக்கிற ஆசைய துரத்தல் பணத்தில் இருக்கிற ஆசைய துரத்தல் இன்னொருத்தருடைய சொத்தில் இருக்கிற ஆசைய துரத்தல் எனக்கு எது ஏற்றதோ அதை தாண்டி இருக்கிறது இருக்கிற ஆசைய துரத்தல் எனக்குன்னு வாழ்க்கைக்கு எது பயன் தராதோ முக்திக்கு எது பயன் தராதோ அதில் இருக்கிற ஆசையை தொலைத்தல் இதெல்லாம் தானே பற்றிருத்தல் இந்த இடத்துல ஒண்ணு முக்கியமாக நாம பார்க்க வேண்டும் பற்று வைக்கிறோம் சிலரிடத்தில் பற்று வைக்கிறோம் சிலரிடத்தில் பற்றில்லாமல் இருக்கிறோம் இந்த உயர்வு தாழ்வு பெரிய ஆபத்தை விளைக்கும் கண்ணன் இதை பத்தி ரொம்ப முக்கியமான விஷயத்தை விசாரித்துக் கொண்டிருக்கிறார் முதல்ல உலக இயல்பு என்னன்னு பார்ப்போம் என் குழந்தைக்கு ஒரு கட்டம் வந்ததுன்னா நான் ஓடோடி போய் காப்பாத்துறேன் அதே எழுத்த வீட்டுக்கார குழந்தைக்கு ஒண்ணுன்னா சுமாரா ஓடுவேன் என்னுடைய தகப்பனார் மறித்தார்னால் ரொம்ப வருத்தப்படுகிறேன் ஆனா பத்து தெருக்கு அன்னட இருக்கிற ஒருத்தர் போயிட்டா எனக்கு ஒண்ணு ரொம்ப வருத்தம் இல்லை தெரிய கூட போறதில்லை உலகத்தில் எத்தனையோ பேர் போயிட்டு இருக்கார்கள் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள் எனக்கு குழந்தை பிறந்தால் நான் மகிழ்ச்சி அடைய போகிறேன் அதை மத்தொருத்தருக்கு பிறந்தால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை கண்ணா அர்ஜுன பார்த்து சொன்னார் இத போல எப்படி இன்னொரு குழந்தை பிறந்தா உனக்கு ஆனந்தம் வர்றதில்லையோ எப்படி உனக்கு துக்கம் ஏற்பட்டா அவருக்கு துக்கம் ஏற்பட போறது இல்லையோ அதை போல நினைச்சுக்கோ அர்ஜுனா இது ஒன்னது மற்றது என்ன பிரித்து பார்க்காதே இதெல்லாத்தையும் ஒன்னா நினைச்சுக்கோ ஒரே மாதிரி பார்னு கண்ணன் செருட்டார் அர்ஜுன உடனே இதை என்னன்னு புரிஞ்சுக்கணப்போ இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் இப்ப இன்னொருத்தருக்கு குழந்தை பிறந்தா எனக்கு ஒண்ணு மகிழ்ச்சி இல்ல எனக்கு குழந்தை பிறந்தா எனக்கு மகிழ்ச்சி இருக்கு இப்ப கண்ணன் என்ன சொல்றார் எனக்கு குழந்தை பிறந்தா எப்படி மகிழ்ச்சி வருதோ என்னுடைய தகப்பனார் மறித்தா எப்படி துன்பம் வருதோ அத போல் எழுத்து வீட்டுக்காரருக்கு குழந்த பிறந்தாலே எனக்கு இன்பம் வரணும் எழுத்து வீட்டுக்காரருடைய தகப்பனார் மறித்தாலே எனக்கு துன்பம் வரணும் அப்படித்தான் கண்ணன் சொல்றார் போல் இருக்கு என்ன மேலெழுந்த வாரியா அர்ஜுனன் பொண்ணுண்டான் கண்ணன் உடனே சொல்லிட்டார் அர்ஜுனா இதன உனக்கு உபதேசிக்கவே இல்லை ஏன் என்ன ஆகு பெரிய ஆபத்து உள்ளூர மறைந்திருக்கிறது செலுத்த வேண்டும் இதன்படி திரும்பி பாக்கிறதுக்கு நமக்கு நேரமே இல்லாத போயிடும் ஏனெனில் என் ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்தா இப்ப இன்பப்படுறேன் கொஞ்ச நாள் இன்பப்பட்டு திரும்ப பகவான் இடத்துல பக்திக்கு போவேன் எங்க தாப்பனார் மறிச்சுட்டார்னு சொல்லுன்னா ஒரு பதினைஞ்சு நாள் வருத்தப்படுவேன் அதுக்கப்புறம் திரும்ப பக்திக்கு போயிடுவேன் ஆனா என்னுடைய குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுறா போலே ஊர்ல இருக்கிற யாருக்கு குழந்தை பிறந்தாலும் நான் இன்பப்படணும்னு வச்சுருந்தோம் அப்ப அதுக்குத்தான் எனக்கு நேரமே சரியா இருக்கும் அப்புறம் கண்ணனை திரும்பி பாக்கிறதுக்கு எனக்கு நேரமே இருக்காரு என் தகப்பனார் போயிட்டா நான் வருத்தப்பட்டா போலே ஊர்ல இருக்கிற யார் தகப்பனாரும் மறித்தாரு நான் வருத்தப்படணும்னு வச்சுக்கோ அப்ப வாழ்க்கையே வருத்தப்பட்டே கழிச்சுடுவேன் பக்திக்கு கொஞ்சம் கூட பொழுதே ஒதுக்க மாட்டேன் அப்ப கடைசியில் என்ன ஆகும் த பர்பஸ் உட் பி டிஃபீட்டட் கண்ணன் இது மொத்தத்தையும் எது ஆரம்பிச்சார் உலகத்தில் இருக்கிற பச்சுதலை ஊட்டுவிட்டு எங்கிட்ட பச்சைவை ஆரம்பிக்கிறதுக்கு சமமாறுன்னு சொல்ல பார்த்தா நாம பாட்டு எல்லாருக்கும் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுண்டு யாருக்கு உயிர் போனாலும் வருத்தப்பட்டு ஓன்னு எல்லாத்துக்கும் சேர்ந்து கண்ணனை விட்டுட்டோம்னா அப்ப அவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எப்படி அவனுக்கு குழந்த பிறந்தால் நீர் இன்பப்பட மாட்டாயோ உனக்கு பிறந்தாலும் இன்பம் கொள்ளாதே எப்படி அவனுடைய தகப்பனார் மறித்தால் நீர் துன்பம் கொள்ள மாட்டாயோ உன்னுடைய தகப்பனார் மறித்தாலும் துன்பம் கொல்லாதே இதையும் கண்ணன் அட்வைஸ் பண்றா தெரியுமா ஏன்னா உனக்கு இருக்கிற இன்பத் துன்பங்கள் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற இன்ப துன்பங்களை பார்க்கறதுலயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பார்க்க மாட்டேங்கிறே அதனால அந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்லத்தான் கண்ணன் வந்தாரே தவிர இன்னும் மிச்சம் கொஞ்ச இருக்கிற டைமையும் இன்னொத்தருக்காக துன்பப்பட்டு இன்னொத்தருக்காக இன்பப்பட்டு என்று கண்ணனுடைய அபிப்பிராயம் அல்ல அப்படி கண்ணன் சொல்லுகிறார்க்கு பார்த்தா அப்ப இன்னொருத்தருக்கு உதவவே போக கூடாதா அதை சொல்லவே இல்ல கண்டிப்பா உதவ போகணும் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா ஓடி போகணும் அவ வீட்டுல பிரசவமா ஓடி போகணும் என்ன கட்டமா செய்யணும் என்ன அந்த இன்பத் துன்பங்களில் மனத்தை ஈடுபட்டு என்ன விட்டு விடாது அதைத்தான் கண்ணன் எப்பவுமே சொல்லுவார் உதவ வேண்டாம்னுட்டோ வாழ்க்கையை உதவிட்டு போனோம்னோ சொல்ல மாட்டார் ஆனா நமக்கு என்ன ஆபத்துனால் அந்த செயல்ல ஈடுபடுறதை விட அந்த ஈடுபாட்டுல ஒரு பச்சைதலை வளர்த்து நடுறோம் பாருங்க அப்பதான் பக்தி குறைஞ்சு போய்டும் பெருமான மறந்தே போடுவோம் நான் ஊரோடி சென்று உதவுறேன் பெருமானுடைய துன்பப்படுறேன் அவர் படைப்புங்கிறதுக்காக ஆக எத்தையும் பெருமானோட தொடர்பு படுத்தி பார்ப்பது பச்சக்க தன்மையை வளர்த்து விடும் அத நேர தொடர்பு பண்ணி பார்த்தால் பற்றுள்ள தன்மை தான் வளரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் இன்னார் இடத்துல பற்று இனையார் இடத்துல பச்சில் ஒரு அம்மா நடந்துன்னுட்டா ஒரு தாயாருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு குழந்தை இடத்துல அதிக பாசம் வச்சு விட்டா இன்னொரு குழந்தைய இடத்துல குறவா பாசம் வச்சு விட்டா இல்ல ஆண் குழந்தை இடத்துல பாசம் வைத்தாள் பெண் குழந்தைய இடத்துல பாசத்தை விட்டுட்டா இல்ல ரெண்டுமே பொண்ணு ரெண்டுமே ஆண் ஒரு குழந்தை நடத்த அதிக பாசம் ஒரு குழந்தை இடத்துல குறவுன்னா அதுக்கப்புறம் அந்த குறவா பாசம் காட்டின பிள்ளை மனசுல ஆழமா அதை வடுவாக பெற்று விடுகிறது அந்த குழந்தைன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு வசதி நான் வசதி இல்லை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெற்றோர் இடத்திலிருந்து விலகறத்துக்கு ஆரம்பிக்கிறது தனக்குன்னு ஒரு வெப்ப பின்னிக்கும் அதற்குள்ளேயே வளர்த்துக்க ஆரம்பிக்கும் வெளிப்படையா வந்து பேசாது உலகத்தில் மற்றொன்று வெளிப்படையாக பேசும் பழக்கத்தை வளர்த்து நூட்டால் அதுக்குன்னு இப்போ இந்த புரோகிராம நீங்க பாத்துட்டே இருக்கீங்க உங்களுக்கு போர் அடிச்சா கூட உடனே எழுந்து வெளிப்படையா நீ எப்ப நிறுத்த போறீர் அத நான் வெளிப்படையன்னு சொல்ல வரல இப்போ அதை கொஞ்சம் உள்ளூர அடக்கிண்டுதான் ஆகணும் பிடிக்கிறதோ இல்லையோ கேட்டுதான் ஆகணும்னு வச்சுங்க வெளியில பேச சில பேரின் தன்மை இந்த தன்னை எப்ப தெரியுமா வெளியில காட்டணும் நான் பூட்டிதான் வச்சுக்கணும் நான் வெளிப்படையா பேசணும் எப்போதுனால் வெளிப்படையா பேசறது யாருக்கு பிடிக்குமோ அவர்களிடலயான வெளிப்படையா பேசணும் ஏன்னா சில பேருக்கு வெளிப்படையா பேசுறதே பிடிக்காது மறைச்சுதான் இருக்கணும் இவர்கிட்ட சொல்லிட்டாலே ஆபத்து அப்படிங்கிற சமயத்துல நாம போட்டு உடச்சுடவே கூடாது அப்ப யாரிடத்தில் பேச போகிறோமோ அவனுடைய மனோபாவம் அவனுடைய மனநிலை அவர் எப்படி ரிசெப்டிவா இருப்பாரா ரெஸ்பான்சிவா இருப்பாரா அதை தெரிந்து கொண்டுதான் நாமே பேச வேண்டும் அப்ப உள்ளூர இந்த குழந்தை ஏங்க ஆரம்பிக்கும் ஓ அந்த குழந்தைக்கு பெருமை குடுச்சுட்டா நமக்கு இல்ல ரொம்ப ஒண்ணும் தயார் பாத்திருக்க மாட்டா ஒரு பெற்றோர் இருந்தா அப்படி ஒரு குழந்தைய மட்டும் கட்டிடுன்னு பண்ணிடுவாங்களா சில செயல்கள் அந்த குழந்தையின் உள்ளத்தில் தவறா வாங்கி விடலாம் ஓ முதல்ல ஒருத்தருக்கு குழந்தைகள் வச்சுக்கோ ரெண்டு பிள்ளை ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளை ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு பேருக்கு மனைவி வந்தாச்சு சமமாத்தான் இருந்தா ஆனா இந்த இந்த தேவையில்லாத ஒரு குடும்பத்துல என்ன தெரியுமா வந்துடும் ஒருவேளை இந்த மனைவி சீர் செனத்தி குறைச்சலா கொண்டு இருக்கலாம் அதிகமா கொலாம் ஒருத்தர் வேலைக்கு போறவாளா இருக்கலாம் இன்னொருத்தர் வேலைக்கு போகாதவர்களாக இருக்கலாம் இதற்குள்ள உயர்வு தாழ்வு நம்ம நடத்த உயர்வு தாழ்வு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இதைத்தான் தவிர்த்து விட வேண்டும் இதை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி என்ன திரும்ப திரும்ப நான் சொல்ல நினைச்சது சொல்றேன்னு சொல்லிவிடக்கூடாது ஒரே வழி கண்ணன் பண்ணியிருக்கிற கீதோபதேசம் தான் என்ன அவர் என்ன பார்க்கணுங்கிறார் வேலைக்கு போனாளா சீர்குணுந்தாளா அழகா இருக்காளா உயரமா இருக்காளா பணக்கார வீட்டு பெண்ணா இல்லையா எதையுமே யோசிக்காதே ஆத்மாவா பார் அதான திரும்ப திரும்ப சொல்றாரு அது சொல்றதுக்கு வேணா கொஞ்சம் கஷப்பா இருக்கலாமே அதுதான் உண்மை ஆத்மாவா ஆத்மாவா பாக்கா அப்புறம் மூட்டம நாட்டு இளைய நாட்டு பெண் என்ன பணம் பொருந்த பணம் கொன்றாத நாட்டு பெண் படித்த நாட்டு பெண் படிக்காத நாட்டு பெண் ஒற்றுமையா வாழ்ந்துடலாம் அப்ப ரெண்டு மாமியாரும் மாமனாரும் எளுக்கு இதுல குறிக்கோள்ல்ல ஆத்மா தான் குறிள்ன்னு சொல்லுடணும் மகனுக்கும் மருமகளுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த எல்லாருக்குமே ஆத்மா பரமாத்மாவை ஞானம் வந்துடுத்துனால் எப்படி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இப்ப எல்லாத்தையும் இது ஒண்ணுதான் மருந்தாங்க ஆமாம் இது ஒண்ணுதான் மருந்து நாம நினைச்சிருக்கோம் அப்ப எல்லா குடும்ப சண்டையும் ஆத்மாவை பத்தி தெரியல தீந்து போடுமா தீந்து போடும் என குடும்ப சண்டைன்னு சொல்ல சேவேறு உடல் அது தீரணம்னு சொன்னால் இந்த உடல் ஆத்மாவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரே வழி ஆனால் உயர்வு தாழ்வோட நடத்திடக்கூடாது ஒருத்தருக்கு மூணு பெண்கள் இருக்கலாம் மூணு பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அந்த மூணு மாப்பிள்ளைகளுக்குள்ள உயர்வு தாழ்வோட நடத்திடுவார் இந்த மாப்பிள்ளைன்னா வசதி இங்கேயே தான் இருப்போம் இங்கேயேதான் போயிட்டு இருப்போம் மற்றொரு இடத்துல தாழ்த்தி போறதில்லைன்னு அவ்வளவுதான் அந்த மனத்தாங்கல அப்புறம் நம்மளால விடுதலை பண்ணவே முடியாது அந்த மன வருத்தம் ஏற்பட்டதே தான் அப்ப என்ன செய்யலாம் மூணு பேரையும் சமமா மூணு பேர் வீட்டுக்கும் கொலாவிண்டு மூணு பேருடையும் கதை பேசி இருக்கணும்னு சொல்லிடுறான் கீழே சொல்லிட்டேன் வேலைகிட்டு சொல்றேன் சமமா நடத்ததுன்னா அப்ப எல்லாத்துக்கும் மேல் விழுந்து இருக்கிறதுனா கடைசியில உலக இன்பத்தோடய வாழ்க்கைகள் சுடுவோம் அது பிரயோஜனமே இல்லையா ஆத்மாவை அப்ப தெரிஞ்சிக்கவே மாட்டேன்னு ஆத்மாவை பத்தி தெரிஞ்சு பரமாத்மாவிடத்தில் இன்பம் காண மூணு பேரையும் சமமா நடத்துறதுன்னா என்ன same distance maintain பண்ணணும் அர்த்தம் ஒரு இடத்துல மேல் விழுந்துட்டும் இன்னொரு இடத்துல மேல் விழாம போனாலோ ஒரு குழந்தைக்கு தின்பண்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு கொடுக்காம போனாலோ கார்த்திகை வருது தீபம் ஏத்தணும் ஒரு நாட்டுப் பெண்ணை கூப்பிட்டு விளக்கேத்த சொல்லட்டும் இன்னொரு நாட்டுப் பெண்ணை ஏத்த வேண்டாம்னு சொல்லிட்டாலோ இப்போ ஒரு இடத்துல இருக்கோம் ஒரு வீட்டுக்கே போய் தங்கிட்டு இருந்தாலோ இது எதுவுமே இதற்கு இது எதுவுமே நான் சொல்லணுங்கிற கிடையாது அவரவர்களே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே பண்ணிருப்பீர்கள் இந்த குடும்பத்து சக்கரவிலேந்து வெளியில வர்றதுக்கு வழி என்ன பற்றற்ற தன்மைதான் பற்றற்ற தன்மை பற்றே இல்லாத ஒரு மனுஷன் வாழ முடியுமா நான் என்ன பொருளா பொருள்வானா பற்றில்லாம இருக்கும் ஒரு ஜீவாத்மா பற்றாம இருந்து சொல்லலையே பகவான் இடத்துல பற்றோடு இருந்தே சொல்றார்கள் பகவான் இடத்துல இருக்க முடியுமா உறவு காராட்டத்தான் இருக்கணுமே இதுல இருக்கிற தாழ்ச்சி எல்லாம் நமக்கே தெரியறது அதுல இருக்கிற உயர்த்தியாத்தனையும் நமக்கு புரியறது அப்ப அவனிடத்துலதான் பற்றோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் கீழும் பார்த்தோம் அடுத்து சொல்றார் எழுபத்தி நாலாவது கேள்வி மிருத கதம் சியாஷா மிருத தரித் மிருதா கதம் சியாத் புருஷா ஒருத்தன் எப்போது மாண்டவனாகிறான் எப்போது இரண்டவனாகிறான் பதில் சொல்றார் மிருதா தரிதிரஹா புருஷா எப்ப வறுமையில் வாடுகிறானோ தரித்திரன் அப்ப இறந்தவனாக இருக்கிறவள் இறந்ததுக்கு சமமான பணமின்மைய பத்திய அவர் சொல்லவில்லை இங்கே வறுமை தாரித்யம் சொல்லுவது ஈயாத தன்மை கொடுக்காத தன்மை தன்னிடத்தில் இருக்கிற எத்தை இன்னொருத்தரிடத்துல கொடுக்க மறுக்கிறான் எவ்வளவு பணக்காரன் அவன் வறுமையில இருக்கான்னு அர்த்தம் அந்த வரியவன் தான் தரித்திரன் அந்த தரித்திரன் மாண்டதற்கு சமந்தான் அப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமில்லாலே கொடுக்க முடியாது இருந்தா தானே கொடுக்கவே முடியும் அப்ப பணக்காரன் மட்டும்தான் உயிரோடு இருக்கான்னு அர்த்தமா ஏழைகள் எல்லாம் உயிரற்றவர்கள் அர்த்தமா கொடுக்கிறதுனா பணம் கொடுக்கிறது மட்டும்தான் நினைச்சிருக்கோம் பண்றது கூட கொடுக்கறது நீ நன்னாருன்னு மனசால நினைக்கிறது கூட கொடுக்கறது என்ன தெரியுமாச்சு லவகுஷர்கள் உருவுரா போய் ஓரொரு விஷயம் ராமாயணத்தை பாடிண்டே வந்தா மிதளச் செல்வி உலகர் திருவயிர் வாய்த்த மக்கள் தன் சரிக கேட்டான்னு குலசேகர அழ்வாருடைய ஒரு ரிஷி அஞ்சு ரூபா கொடுத்தார் ஒரு ரிஷி பத்து ரூபா கொடுத்தார் ஒரு கமண்டலன் ஒருத்தருட ஒண்ணுமே தூக்கி ஆசீர்வதித்தார் குழந்தைகளே உங்களுடைய பாட்டு உலகம் முழுக்க பிரசித்தி அடைய போகுது உங்களால் உலகத்துக்கே க்ஷேமம் ஏற்படும் என்ன தெரியுமாச்சு உடனே பரதன் இந்த குழந்தைகள் பாட்டு அதுக்கு காதல போட்டு கொடுத்து ராமநடத்துல கூட்டின்னு போட்டான் பெற்ற தந்தையே கண்டார்கள் வணங்கினார்கள் ஆகையால் கொடுத்தல் சொன்னால் பணம் இருக்கிறதுக்கு மட்டுந்தான் அல்ல பணம் இருக்கிற பெரும் பணக்காரன் கூட மிக ஏழையாய் தரினாக இருக்கலாம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்மதுன்னு ஏது இப்ப நம்ம கொண்டு கொடுக்கறதுக்கு சொத்தை எல்லாம் பெருமாடுது அவர் நம்ம கொடுத்து வச்சிருக்கார் நம்ம வெறும் ஒரு கேர்டேக்கர் அவ்வளவுதான் ட்ரஸ்ட் வச்சிருப்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ட்ரஸ்டின்னு இருப்பா மக்களுடைய டிரஸ்டுக்கு பார்த்த இருக்கார் தங்க ஆசு எடுத்துன்னு போட மாட்டான் அதை தங்க ஆசுன்னு நினைச்சுன்னு எடுத்துன்னு போடக்கூடாது எல்லாம் நம்ம நாம நினைக்க முடியுமா நம்மளுக்கே நம்மளுக்கல்ல ஈஸ்வரன் கொடுத்து வச்சிருக்கார் அந்த நாளில் எல்லா ராஜாக்களும் அப்படித்தான் ஆண்டார்கள் ராமனோ தசரதனோ அஜய மகாராஜனோ சொத்து நம்மதல்ல சொத்து பகவானது அவர் மக்களை ஜாகிரதையா பாத்துக்க சொல்லியிருக்கார் என்று தான் இருப்பார்கள் ஆகையால் ஒரு தன் கொடுப்பதை அவனால ஷேர் பண்ணிக்க முடியலே அவனுக்கு தாரித்யம் வந்துருத்து அவர் தரிதிர தரிதிர நாயிட்டோம் நாள் மாண்டதற்கு சமம் அப்படி என்ன கொடுக்க முடியும்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறண்ணி உகந்து ஏலோரெம்பாவின் ஆண்டாளுடைய பாசம் நமக்கு பணங்காசி கொடுக்கவே வேண்டாம் அறிவை கொடுக்கலாம் யாரா இருந்தாலும் அறிவை வளர்த்துக்கலாமே ஐயமும் பிச்சையும் பகவானை பத்தி நாலு பேருக்கு சொல்றது கீதை எடுத்து சொல்றது பாரதத்தை எடுத்து சொல்றது கொடுக்கலாம் கேட்கலாம் ஒருத்தர் கேட்கறதுக்கு நீங்க வருடோ அது எவ்வளவு பெரிய கொடை தெரியுமோ என கேட்கறதுக்கு ஒத்துரிமை சொல்லலைன்னா யார் நாலு பேர் சொல்ல வந்து என்ன என்ன லாபம் கேட்கறதுக்கு நாலு பேர் வரணும் அதுவே பெரும் கொடை நீங்க மனசை பண்றீங்களே உங்க மனசையும் உங்க பொழுதையும் கொடுக்கிற அதுவே கொடுத்ததுல சேர்ந்துதான் அப்ப யார் ஒருத்தன் கொடுப்பதை நிறுத்தி விடுறானோ அவன் தான் யார் தரித்திரனோ அவன் வரியவன் வரியவன் மாண்டதற்குத்தான் சமம் அதனால ஐயமும் பிச்சையும் பெருமாளை பத்தி சொல்லலாம் பாகவத சொல்லாம் பக்தர்களை பத்தி சொல்லாம் அறிவை வாங்கிக்கலாம் பண்பை கொடுக்கலாம் பண்பை வாங்கிக்கலாம் இது கொடுத்து கொண்டிருந்தாலே உயிரோட வாழ்கிறோம் அர்த்தம் இத நிறுத்திட்டமா அப்ப ஈசல் இசைப்பட வாழ்க்க என்பது இல்லாமல் மறித்ததற்குத்தான் சமம் அப்படி இல்லாமல் நல்ல உயிரோட லைவ்லியா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நமஸ்கார இந்த வேலுகுடி சுவாமி இந்த உங்கள் எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் அனுப்பவும் வினந்தோரும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்